ஓம் தத்து சத் பரப்பிரமணே நமக ஓம் தத்து சத் பரப்பிரமன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னும் பலவன் ஞான குருவாணியை உள்நாடு உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மழி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வானவரசமான் தொடர்பினால் உலகோர் வழுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு குற்றவாள் இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கு திருநல் நல் திருநலை மாதை வானவர் அதனாம் உத்திராமேச வல்லலை வணங்கி வார்த்திடுவோம் உருவாய் அறுவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஓலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே யூப்பியினையிடையே எழும் ரசதம் போல் என்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட ஏதுமின்றியே பிரமத்து உற்றிடும் பகுதியு முன்னாய அப்பிரபஞ்சமுறைமையை தூள அறிந்ததி நாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேஷாத்திரி சிவன் என்னும் மாதவனே திருச்சிற்றம்பலம் நாம் இப்பொழுது நானாஜீவாத கட்டளை என்ற சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணிட்டு வருகிறோம் அதாவது கேட்டுக்கொண்டு வருகிறோம் சமஸ்கிருதத்தில் சிரவணமுன்னா கேட்குறதுன்னு அர்த்தம் இந்த நானா நானாஜீவாத கட்டளை இது வந்து சாந்தோக்கிய உபனிஷத் தைத்திரிய உபனிஷத் என்று இரண்டு சாரமாக நடித்து நமக்கு சேஷாத்திரி சிவனாக அருளியிருக்கிறார் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துக்கிட்டுருக்கோம் மொதல் பிரம்மத்தை பார்த்தோம் பிரம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அதனிடத்தில் மூல பிரகிருன்னு ஒரு சக்தி இருக்குன்னு பார்த்தோம் அந்த மூலப்பிரகிருதிங்கிறது பிரம்மம் வந்து உண்மை மூலப்பிரகிருதின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியானது பொய்யானது அந்த பொய்யான சக்தியினிடத்தில் மூன்று குணங்கள் இருந்தது சத்துவகுணம் ராஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்கள் இருந்தது சத்துவகுணத்தை மாயை என்றும் ஈஸ்வர காரண சரீரம் என்று சொல்லப்பட்டது அது ஈஸ்வரனுடைய காரண சரீரம் என்று பார்த்தோம் மூலப்பிரகிருடைய ரஜோ குணம் வந்து அவித்தை அது ஜீவர்களுடைய காரண சரீரம் அப்படி உற்பத்தி ஆகிருக்குன்னு அதையும் நம்ம விளக்கமாக பார்த்தோம் மூலப்பிரகிருதியினுடைய தமோ குணத்தில் ஆவரண விட்சேபம்னு ரெண்டு சக்திகள் இருந்தது அதில் ஆபரண சக்தியானது ஞானியை ஈஸ்வரனையும் தவிர மற்ற எல்லா ஜீவர்களையும் எது சரீரம் எது ஜீவன் எது ஆத்மா இதெல்லாம் தெரிய மறைக்கிறது ஞானியையும் ஈஸ்வரனையும் மறைக்காது அப்படி மறைச்சதுனாலதான் நம்ம ஆத்மான்னு தெரியாமல் உடம்ப நான் என்று நினைத்திருக்கிறோம் ஜீவனை நான்னு நினைக்கிறோம் அதனால் நமக்கு பிரிவு வந்து கொண்டே இருக்கிறது ஏன்னு கேட்டால் நம்மளுடைய யதார்த்த ஸ்வரூபம் ஆத்மா அதை தெரியாமல் இருக்கிறோம் அதுக்கு காரணம் இந்த ஆபரண சக்தியினுடைய செயல் என்று நம்ம பார்த்தோம் இதுக்கடுத்து விஷேப சக்தின்னு ஒன்று இருக்குது இதில் தமோகுணத்தில் ரெண்டில் ஆபரணம் ஒன்று விட்சேபம் அந்த விஷேபத்தில் இருந்து தான் சுக்கும பஞ்சபூதங்கள் தோன்றிற்று அப்படிங்கிறதையும் பார்த்தோம் விட்சேபசக்தியிலருந்து ஆகாயம் காற்று நெருப்பு தண்ணி மண்ணு தோன்றிற்று சுக்கும பஞ்சபூதங்கள் தோன்றிட்டுன்னு பார்த்தோம் இந்த சுக்கும பஞ்சபூதங்களுக்கு தன்மாத்திரைகள் என்றும் சூக்கும பூதங்கள் என்றும் முக்குணப் பூதங்கள் என்றும் தன்மாத்திரைகள் என்று இன்று நான்கு பேர் இருக்கிறதாக பார்த்தோம் அந்த சூக்கும பூதத்திலையும் தமசில் சத்துவம் தமசில் ரஜசு தமசில் தமசுன்னு மூன்று குணங்கள் இருக்கிறது இந்த பஞ்சபூதத்தில் சுக்கும பஞ்சபூதத்தில் சுக்கும பஞ்சபூதங்கள்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது தூளை பஞ்சபூதம் கண்ணுக்கு தெரியாமல் கனவுல தெரிகிறது எதுவோ அது சுக்கும பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதத்தில் இருந்து அதில் சத்து சத்துவத்தை பார்த்தோம் அந்த தமசில் சத்துவத்தில் அது ரெண்டு பிரிவாக இருக்குது சூக்கும பஞ்சபூதத்தில் தமசில் சத்துவத்தில் அது ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரிவு அந்த கரணம் அதாவது ஒன்றாக கூட்டி வைத்தது அந்தக்கரணம் அந்த கரணம்னா உள்கருவின்னு பேர் உள்கருவிகள் அதுக்கு அந்த கரணம் ஐந்து இருக்கின்றன உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று ஐந்து இருக்கின்றன இது தமசில சத்துவ குணத்தில் ஒன்றாக கூட்டி வைத்தது அந்த இந்த உள்ள வந்து ஆகாசத்தினுடைய அம்சம் மனது வந்து வாயுனுடைய அம்சம் புத்தி வந்து அக்னியினுடைய அம்சம் சித்தங்கிறது தண்ணியினுடைய அம்சம் அகங்காரங்கிறது மண்ணுடைய அம்சம் இந்த ஐந்து பூதங்களுடைய அம்சங்கள் நம்ம அந்த கரணத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உள்ளத்தையும் மனதையும் புத்தியையும் விரிவாக சென்ற வகுப்பில் பார்த்தோம் சித்தம் அகங்காரம் இந்த ரெண்டு இருக்கிறது அந்த ரெண்டையும் பார்க்கலாம் சென்ற வகுப்பில் இதை சு சுருக்கமாக பார்த்தோம் சித்தம்னா எப்பொழுதும் அந்த அந்த கர்ணமானதும் உலக விஷயங்களில் போய்கிட்டே அதே போல நம்மளுடைய அந்த கர்ணமானது உலக விஷயங்கள்ல போய்கிட்டே இருக்கிறதுக்கு சித்தம்னு பேரு இது வந்து தண்ணியினுடைய அம்சம் அதாவது அப்புனுடைய அம்சம் அதுக்கடுத்து இந்த அந்த கர்ணத்தில் வந்து அகங்காரம்னு ஒன்று இருக்கு அகங்காரங்கிறது பிடிவாதம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு இருக்குது இது மண்ணினுடைய அம்சம் மண்ணு கடினமாக இருக்குது அதே போல் நம்மளுடைய அந்த கரணம் கடினமாக இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்கத்தில் கடினமாக இருக்காங்க ஒரு சிலர் போக ஒரு சிலர் வந்து பண விஷயத்தில் ரொம்ப கடினமாக இருப்பாங்க அதில் நிறையா பேர் இருக்காங்க இதெல்லாம் எது பிடிவாதம் இது மண்ணனுடைய அம்சம் இப்படின்னு நம்ம பார்த்தோம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தோண்டி இருக்கிறது இது அந்த கரணம்னு பேரு அஞ்சையும் சேர்த்து அந்த கரணம்னு பேரு இது வந்து தமசில் சத்துவத்தில் ஒன்றாக கூட்டி வைத்தது என்ன ஒன்றாக கூட்டி வைத்ததுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா உள்ளமுன்னு தனிப்பட்டு ஒன்று வரல மனசுன்னு தனியாக ஒன்றும் இல்லை புத்தினும் ஒன்றும் இல்லை தனியாக ஒன்றும் கிடையாது சித்தம்னு தனியாக இல்லை அகங்காரம்னு தனியாக இல்லை ஆனால் இது ஒவ்வொன்று ஒவ்வொரு செயல்படும் அதுக்கு அந்த பேர் வருகிறது அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும்போது உள்ளமுன்னு பேர் மனஸ் அந்த கரனை அலையும் போது பேர் அந்த கரணம் வந்து நல்லது கெட்டதுன்னு பார்க்கும்போது புத்தின்னு பேர் அந்த கரணம் உலக விஷயங்களில் போகும்போது சித்தம்னு பேர் அந்த கரணம் கடினமாக நின்று பிடிவாதமாக இருக்கிறதுக்கு அகங்காரம்னு பேர் இதெல்லாம் ஒன்னோடு சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒன்றாக கூட்டி அந்த கரணம் இது அந்த கரணம் உற்பத்தியை பார்த்துருக்குறோம் சுக்குமபூதத்தில் தமசில் சத்துவத்தில் ஒன்றாக கொட்டி வைத்தது அந்த காரணம் பார்த்தாச்சு இதுக்கடுத்து தமஸில் சத்துவத்தில் தனி ஒரு பாதி தனித்தனியாக வைத்ததுன்னு இருக்கு அதுக்கு ஞான இந்திரியம்னு பேர் அதுக்கு ஞான இந்திரியம்னு பேர் அதாவது ஆகாச முதலான பஞ்சபூதங்களுடைய சத்துவ அம்சத்திலே பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து தனித்தனியாக வைத்தது ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியம் என்று சொல்லப்படும் நூல் நூல் என்ன சொல்லியிருக்கு ஆகாச முதலான பஞ்சபூதங்களுடைய சத்துவம்சத்திலே பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து தனித்தனியாக வைத்தது ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியம் என்று சொல்லப்படும் அதில் வந்து ஒன்றாக கூட்டி வைத்தது அந்தக்கரணா தனித்தனியை வைத்தது ஞான இந்திரியம் ஞான இந்திரியம்னா அரி கருவிகள்னு பேர் அறியக்கூடிய கருவிகள் சுரோத்ராதி அப்படின்னு சொல்கிறார் சுரோத்ரம் துவக்கு சச்சு சிங்குவை ஆக்ராணம் இப்படின்னு ஐந்து இருக்கிறது சுரோத்ரம் துவக்கு சச்சு சிங்குவை ஆக்ராணம் சமஸ்கிருதத்தில் இப்படித்தான் இருக்கு சுரோத்ரம்னா காதுன்னு அர்த்தம் செவி காது துவக்குன்னா உடம்பு உடம்பு பூரா மெய்னு சொல்கிறோமே மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லியிருக்கோம் இல்லை தமிழ் சொல்லியிருக்குல்ல அதைத்தையும் இங்கே சொல்கிறாய் சுரோத்திரங்கிறது செவி துவக்குங்கிறது மெய் அதாவது உடம்பு சச்சுங்கிறது கண்ணு சச்சுங்கிறது கண்ணு சிங்குவைங்கிறது நாக்கு ஆக்ரானுங்கிறது மூக்கு அதாவது காது உடம்பு கன்று வாயி மூக்கு என்று ஐந்து இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்கிறதத்த நீ ஞானேந்திரியங்கள்னு சொல்லியிருக்கு இதில் சுரோத்திரம் இருக்கு அதாவது காது ஆகாசத்தினுடைய அம்சமாக இருக்குது இந்த பஞ்சபூதத்தினுடைய அம்சம் இந்த எப்படி உற்பத்தியாக இருக்குதுன்னு சொல்கிறார் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆ சுரோத்ரம் ஆகாசத்தின் அம்சமானபடியால் ஆகாசத்தின் குணமான சப்த மாத்திரத்தை அறியும் சுரோத்திரம் காது என்ன செய்யுது இது வந்து ஆகாசத்தினுடைய அம்சம் அப்படி இருக்கிறதுனால ஆகாசத்தினுடைய அம்சம் எதுன்னு சப்தம் சப்தம்னா சப்தம் இருக்குல்ல அதுக்கு தான் இடி மின்னல் இதுகளெல்லாம் ஆகாசத்தினுடைய அம்சம் அது வந்து காதில் அந்த அம்சம் இருக்குது ஆகாசத்தினுடைய அம்சம் இருக்கிறதுனால இந்த காது வந்து கேட்குது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த காது உடம்பு கன்று வாயி மூக்குன்னு பார்த்தோம் இது வந்து ஞான இந்திரியம்னு பேர் ஆனால் அந்த காதே வந்து ஞானேந்திரியம் கிடையாது உடம்பே வந்து துவக்கேந்திரியம் கிடையாது கண்ணே வந்து சச்சேந்திரியம் கிடையாது நாக்கே வந்து சிங்குவை இந்திரியம் கிடையாது மூக்கே வந்து சு கிடையாது உள்ளுக்குள்ளே சூக்கமான இந்திரியம் இருக்குது கருவி அதுதேன் சுரோதந்திரியம்னு பேர் காது இருக்குது செவடனுக்கு காது ஏக்கலை அதனால் காதவே சுரோத்திரேந்திரியம்னு சொல்லக்கூடாது உடம்பு இருக்குது ஒருத்தனுக்கு பக்கவாதம் வந்துருச்சு ஒரு காலில் வந்து தொடு உணர்ச்சியே இல்லை கால் இருக்குது தொடு உணர்ச்சி இல்லை அப்போ துவக்கும் அந்த இடத்துல பழுதுபட்டுருச்சு சூக்குமமாக இருக்கிறது கண் அப்படித்தேன் கன்று இருக்குது தெரியலை பார்வை தெரியலை கண்ணே வந்து சச்சிந்திரியம் கிடையாது உள்ளே உரு இந்திரியம் இருக்குது அதனால் நாக்கு அதே மாதிரி நாக்கு இருக்குது சுவை அறியலை ஞான இந்திரியத்தில் சுவை அறியலை எப்படி சுவை அறியலை காய்ச்சக்காரனுக்கு பார்த்தா சாப்பிட்டதெல்லாம் கசக்குது சுவில்லையே சுய மாறிப்போச்சு அதே மாதிரி மூக்கு அதுவும் வந்து உள்ளே வந்து ஒரு இந்திரியர் இருக்குது அதெல்லாம் இருக்க போய்ட்டே இந்த விஷயங்களை காது வந்து கேட்குது உடம்பு வந்து தொடு உணர்ச்சி அறியுது கண் வந்து ரூபத்தை உருவத்தை பார்க்கின்றது நாக்கு வந்து சுவை எறிகிறது மூக்கு வந்து வாசனை எறிகிறது சரிப்போ நம்ம என்ன பார்க்குறோம் காது வந்து ஆகாசத்தினுடைய அம்சமாக இருக்கிறதுனால காது வந்து கேட்குது அதுக்கடுத்து உடம்பு வந்து வாயுனுடைய அம்சம் வாயுனும் குணமான பரிச மாத்திரத்தை அறியும் உடம்பு வந்து பரிசுத்தன்மை அறிகிறது தொடு உணர்ச்சி வாயு வந்து தொடு உணர்ச்சி எப்படி காற்று அடித்த உடனே நமக்கு எப்படி உடம்பு ஊரம் அறி அறிகிறதோ குளிர்ந்த காற்று வந்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்குது வேகமாக காற்று அடித்தா நமக்கு வேகமாக தெரியுது இது தொடு உணர்ச்சி வாயுனுடைய அம்சம் இதுக்கு அடுத்து கண் இருக்குது சச்சு சச்சுன்னா கண்ணுன்னு அர்த்தம் இது அக்கனுடைய அம்சமானபடியால் அக்னின் குணமான ரூப மாத்திரத்தை அறியும் அக்னினும் குணமான ரூப மாத்திரத்தை கண்ணு வந்து அக்னியினுடைய அம்சம் அப்படி இருக்கிறத அது நல்லா இருக்கிறதுனால அது வந்து ரூபத்தை அறிகிறது சிங்குவை அப்புவின் அம்சமானபடியால் அப்புவின் குணமான ரசம் மாத்திரத்தையே அறியும் சிங்குவைன்னா நாக்கு நாக்கு வந்து தண்ணியினுடைய அம்சம் அப்படி இருக்கிறதுனால தண்ணியினுடைய குணம் என்னன்னு கேட்டால் சுவை ரசம் ரசம்னா சுவைன்னு அர்த்தம் அப்புவின் குணமாக ரசம் அறிகிறது சுவை அறிகிறது இது நாக்கு இது வந்து தண்ணியினுடைய அம்சம் அப்புறம் ஆக்ராணம் பிரிதிவின் அம்சமானபடியால் பிரிருதிவின் குணமான கந்த மாத்திரத்தை அறியும் ஆக்ரானம்னா மூக்குன்னு அர்த்தம் மூக்கு வந்து வாசனை எறிகிறது ஒரு பக்கம் மலை வேடனே ஒரு மண் வாசனை அடிக்குது அது மூக்களை அறைய அறிகிறோம் வாசனை கந்தம்னா வாசனின்னு அர்த்தம் அது வந்து மண்ணினுடைய அம்சம் அப்போ அஞ்சு அஞ்சு விஷயங்களை அறிகிறது காது வந்து கேட்கறது உடம்பு வந்து பரிசைத்தன்மை அறிகிறது தொடு உணர்ச்சி அறிகிறது கண் வந்து ரூபத்தை அறிகிறது உருவத்தை அறிகிறது நாக்கு வந்து சுவை எறிகிறது மூக்கு வந்து வாசனை அறிகிறது இதெல்லாம் பஞ்சபூதத்தினுடைய ஆகாசத்தினுடைய அம்சம் வாயினுடைய அம்சம் அக்னியினுடைய அம்சம் தண்ணினுடைய அம்சம் மண்ணினுடைய அம்சம் சேர்ந்திருக்கிறது இதுக்கு ஞான இந்திரியம்னு பேர் ஞான இந்திரியம்னு பேர் சுரோத்ரம் துவக்கு சு சி ஆக்ராணம் என்று ஐந்து இருக்கிறது இப்போ இது வந்து ஒன்றும் இன்னொரு விஷயத்தையும் அறியாது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் காதுன்னா கேட்கத்தையும் செய்யும் கண்ணுனா பார்க்கத்தையும் செய்யும் மூக்குன்னா சு வாசனையத்தையும் கண்ணு வந்து கேட்காது காது வந்து ரூபத்தை அறியாது பார்க்க நல்லா இருக்கும் சாப்பிட்டு பதார்த்தத்தையும் தெரியுது உப்பு இல்லைன்னு நல்லா கண்ணுக்கு தெரியுது ஆனால் சுவையை கண்ணு இல்லாத அறிய முடியலையே நாக்கில் தான் அறியுது அதனால் ஒரு இந்திரியங்கள் ஒரு விஷயத்தையும் அறியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அதனாலதான் சொல்கிற அறிவு தனித்தனியாக வைத்தது அந்த கர்ணம் வந்து ஒன்றாக கூட்டி வைத்தது ஞானேந்திரியங்கள் தனித்தனியாக வைத்தது சரி இதை பார்த்துட்டோம் ஞானேந்திரியங்கள் இருக்குது அஞ்சு சுரோத்திரம் துவக்கு சச்சி சிங்குவே ஆக்ராணம்னு இந்த அஞ்சு என்ன செய்யும்னா அதான் போய் அறிஞ்சிடாது அந்தக்கரணம்னு ஒன்று இருக்கே அது போய் அங்கே இடத்துல போய் இருந்தாத்தே அறியும் இப்போ இந்த அந்தக்கரண காதில் போய் இருந்தாத்தேன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும் இப்போ பாடம் நடத்திக்கிட்டு யூடியூப்பில் கேட்குறவனும் வச்சுக்கிடுவோம் போட்டு விட்டு மனசு எங்கேயோ போயிடுச்சுன்னா காதில் விழுந்தாலும் ஒன்றும் தெரியாது அந்த கரணம் எங்கேயோ போயிடுச்சு அந்த கர்ணன் காதில் இரு போய் இருந்தாத்தான் விஷயத்தை அறியும் அதே மாதிரி அந்த கரண கண்ணில் போயிருந்தாலே ரூபத்தை அறியும் அதே அந்த கரண நாக்கில் போயிருந்தாத்தையும் சுவை அறியும் அதே அந்த கரண மூக்கில் போயிருந்தாத்தையும் வாசனை அறியும் அதே அந்தக்கர்ணம் உடம்புல போய் இருந்தால் தான் ஆ ஞானேந்திரியங்கள் ஐந்தும் இருந்தாலும் அந்தக்கர்ணத்தின் மூலமாகத்தான் விஷயங்களை அறிய முடிகிறது அதனால் இந்த அந்தக்கரண ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து ஆக பத்துமே வந்து இது சத்துவ குணத்தினுடைய அம்சம் அப்படி இருக்கிறதுனால இதுக்கு ஞான சாதனம்னு பேர் ஞான சாதனம் இது பத்து இருந்தாத்தே உலக விஷய ஞானம்னாலும் சரி ஆன்மீக ஞானம்னாலும் சரி இந்த பத்து இருந்தாத்தே ஞான சாதனங்கள் பூர்த்தியாகும் இதெல்லாம் பஞ்சபூதத்தினுடைய சூக்கும பஞ்சபூதத்தினுடைய தம சில சத்துவணத்திலிருந்து தோன்றியது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அந்த கரணமும் ஞானேந்திரியங்களும் தமசில சத்துவத்தில் தோன்றியிருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் ஏன்னு கேட்டால் சொல்லி வர்றாரு நூலில் வந்து ஈஸ்வரனுடைய காரண சரீரம் ஜீர்களுடைய காரண சரீரத்தை பார்த்துட்டோம் நீ அடுத்த ஜீவர்களுக்கு உச்சேபசக்தியிலிருந்து பஞ்சபூதங்கள் அதில் இருந்து சுக்கும சரீரம் தோன்றுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் சுக்கும சரீரம் இருபது தத்துவம் இதில் பத்த பார்த்துருக்கிறோம் அந்த கரண ஞான இந்திரியங்கள் 5. ஆக பத்துமே வந்து ஞான சாதனம் அப்படின்னு பேர் இதுக்கு அடுத்து தமசுலர் ரஜஸ் இந்த ஐந்து பூதங்களுடைய ரஜோவம்சத்திலே பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டி வைத்தது வியானாதி பஞ்சவாயுக்கள் இப்போ ரஜோகுணத்தில் என்ன தோன்றி இருக்குன்னு கேட்டால் வாயுக்கள் கர்ம இந்திரியங்கள் பத்து தோன்றியிருக்கு அதைத்தையும் நம்ம பார்க்க பார்க்குறோம் ராஜோமு ரஜசில் அதாவது பஞ்சபூதத்தினுடைய ரஜோகுணத்தில் பூதத்திற்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டி வியானாதி வாயுக்கள் வாயுக்கள் வியானாதி வாயுக்கள் வியானாதினா வியானம் முதல்னு அர்த்தம் அதாவது வியானன் பிராணன் அவானன் சமானன் உதானன் என்று ஐந்து வாயுக்கள் இருக்கின்றன வியானன் பிராணன் அவானன் சமானன் உதானன் என்று ஐந்து வாயுக்கள் இருக்கின்றன இதெல்லாம் தமசில் ரஜசில் ஒன்றாக கூட்டி வைத்தது அதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வாயுக்கள் ஐந்து இருக்கே இந்த அஞ்சில் வந்து ஆகாசத்தினுடைய அம்சம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகாசத்தினுடைய அம்சம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னா ஆகாசம் எங்கும் இருக்கிறது ஆகாசம் எங்கும் இருக்கிறது அதே போல வாயுன்னு இருக்கே அது உடம்பு பூரா இருக்கிறது உடம்பு பூரா இருக்கிறதுக்கு வியானவாயுன்னு பேர் அது என்ன செய்துன்னு கேட்டால் வந்து ஸ்டெடியாக நிற்பாட்டுறது எதுவோ அதுதான் வியானவாயுன்னு பேர் ஸ்டெடியாக நிற்கணும் திடீர் நிற்க முடியாமல் இருக்க முடியல அதில் வியான வாயு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் வியான வாயு உடம்பு பூரா இருந்தால் அது பேலன்ஸ் பண்ணி நிற்கும் இது வந்து ஆகாசத்தினுடைய அம்சம் உடம்பு பூராக இருக்குது இதுக்கடுத்து பிராணவாயுன்னு ஒன்று இருக்குது அது வந்து வாயுனுடைய அம்சம் பிராணன் வந்து வாயுவனுடைய அம்சம் வாயு எப்படி வந்து பிராணவாயு எங்கே இருக்குன்னு கேட்டால் இருதயத்திலிருந்து நாசி வரைக்கும் அதாவது மூக்கு வரைக்கும் போய் போய் வந்துக்கிட்டே இருக்கிறது எதுவோ அதுக்கு பிராணவாயுன்னு பேர் அதுக்கு பிராணவாயுன்னு பேர் இது வந்து வாயுனுடைய அம்சம் இதுக்கடுத்து அபான வாயுன்னு ஒன்று இருக்கு அது தொப்புளுக்கு கீழே குதத்துல இருக்கிறது அபானவாயு தொப்புளுக்கு கீழே குதத்துல இருக்கிறது அது என்ன செய்ய சாடர அக்கினியும் ஒரு அக்கினிய உற்பத்தி வன்னி அந்த அபான வாயு சாப்பிட்டு சாப்பாடுகளை பூரா ஜீரணிக்கிறது நம்ம சாப்பிட்டது பூரா ஜீரணிச்சு வேக்கிறது எதுவோ அது வந்து அபான வாயு அபான வாயு அந்த வேலை பார்க்குது அபானவாயு வேலை செய்யலைன்னா ஜீரணிக்கல ஜீரணிக்காது இது அக்கினுடைய அம்சம் எங்கே இருக்குது தொப்புளுக்கு கீழே குதத்தில் இருக்குது இதுக்கடுத்து சமான வாயுன்னு ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குன்னு கேட்டால் நாபிஸ்தானத்தில் இருக்கு அதாவது தொப்புளில் இருக்கு இது வந்து சாப்பிட்டதை பூரா அப்படியே கீழே இழுக்குது சாப்பிட்ட உடனே கீழே இழுக்கிறது எதுவோ அது வந்து சமான வாயுன்னு பேர் இது என்ன செய்ட்டால் எப்படி வந்து இது வந்து இருக்கிற சாப்பிட்டு ஜீரணத்தை உணவுகளை வந்து நாடி நரம்புக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது அதுதான் சமான வாயுனுடைய வேலை இப்போ எப்படி தண்ணி இருந்துச்சுன்னா பார்த்து பார்த்து கொண்டு போய் சேர்க்குதா இல்லையா தண்ணி கட்டுறமா இல்லையா அதே போல உண்டு சாப்பாட்டு ஜீரணத்ததை எல்லா நாடி நரம்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எதுவோ அது வந்து சமான வாயு இது உடம்புக்குள்ள நாபிஸ்தானத்தில் இருக்குது இது வந்து தண்ணியினுடைய அம்சம் தண்ணியினுடைய அம்சம் இதுக்கடுத்து உதான வாயுன்னு ஒன்று இருக்குது அது கண்டத்தில் இருக்குது கண்டத்தில் இருக்குது உதான வாயு இது பிரிதிவினுடைய அம்சம் உதான வாயு பிரிதிவினுடைய அம்சம் இந்த பிரிதிவினுடைய அம்சமாக இருக்கிறதுனால இது உதான வாயு கண்டத்தை பற்றி கடினமாக நின்று உண்டு அன்னபானாதிகளை கடையும் கடைஞ்சு கடைஞ்சி உள்ளே தழுறது எதுவோ அதுக்கு உதான வாயுன்னு பேர் அது கண்டத்தில் இருக்குது சாப்பிட்டதெல்லாம் கடைஞ்சி உள்ள தள்ளணும் அதே உதான வாயு அது மண்ணினுடைய அம்சம் மண்ணுன்னா பிரிதிவின்னு அர்த்தம் அதனுடைய அம்சம் உதானன் கண்டத்தில் இருக்குது சாப்பிட்டதெல்லாம் கடைஞ்சி உள்ளே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து வாயுக்கள் ஐந்து வியானன் பிராணன் அபானன் சமானன் உதானன் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆகாசத்தினுடைய அம்சம் வாயுனுடைய அம்சம் அக்குனியினுடைய அம்சம் அப்பூவனுடைய அம்சம் பெருதைவினுடைய அம்சம் எல்லாம் சேர்ந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான் இதெல்லாம் ஒன்றாக கூட்டி வைத்தது தமசில் ரஜோ குணத்தில் ஒன்றாக கூட்டி வைத்தது வாயுக்கள் எல்லாம் உடம்புக்குள்ளே இருக்குது ஆனால் இந்த ஒன்றாக கூட்டி வச்சுருக்கிறதுனால ஒவ்வொன்றும் தனித்தனியாக கிடையாது வியான வாயுன்னு ஒரு தனியாக உடம்பு ஊறான் பிராணவாயுன்னு தனியாக ஒரு இடத்துல இருதயத்தில் நாசி வரைக்கும் அபானவாயுங்கிறது குதத்தில் மட்டும் இல்லை சமான வாயு குதத்தில் மட்டும் இல்லை துப்புல் ஸ்தானத்தில் இல்லை உதான வாயு மட்டும் இல்லை எல்லாம் அங்கங்கே இருக்கிறது அதனால் ஒன்றாக கூட்டி வைத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அங்கேருந்து பஞ்சஉதத்துல தோண்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு இது இல்லாமல் இந்த உபவாயுக்கள்னு ஒரு அஞ்சு இருக்குது உபவாயுக்கள் என்னன்னு கேட்டா அதாவது வாந்தி பண்ணுவதுக்கு நாகன்னு ஒரு பேர் வாந்தி பண்ணுறதுக்கு அது ஒரு வாயு இருக்குது அதுக்கு நாகன்னு பேர் இமைத்து விழிப்புக்கிற இப்ப இமைத்து விழிக்கிறோம்ல இதுக்கு பேரே கூர்மம்னு பேர் கூர்மன் அப்படின்னு பேர் இமைத்து விழிப்பறதுக்கு கூர்மம்னு பேர் குறுகுறுத்து தும்ம செய்கிறதுக்கு பேரே கிரிகரன்னு பேர் கிரிகரன்னு பேர் கொட்டாவி கொள்றோம்ல கொட்டாவி கொள்ள செய்கிறதுக்கு என்று பெயர் அப்புறம் வீங்கிறது ஒரு சில இடத்துல வீக்கமாக இருக்கு திடீர்னு ஒரு அடிவட்டன் வீங்குது இதுக்கு பேர் தனஞ்சியன்னு பேர் அதாவது வாந்தி வண்ணிவிக்கின்ற நாகன் இமித்து விழிப்புக்கிறது கூர்மன் குறுகுறுத்து தும்ம கிரிகரன் கொட்டாபி கொள்ள சொல்வது தேவதத்தன் வீங்க செய்கிறது தனஞ்சியன் ஐந்து உபவாயுக்கள் இருக்கின்றன இதுவும் நம்மகிட்ட இருக்கு இது வந்து பிராணனுடைய தொழிலாக இருக்கிறதுனால இது பிராணனோட ஐக்கியமாகிறது அதோட சேர்த்து சொல்லிடுவது ஐந்து வாயுக்கள்னு சொல்லிடுறது பிராணனுக்குள்ளே இது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்றோம் ஆக ஐந்து வாயுக்கள் இருக்கின்றன இது வந்து ஒன்றாக கூட்டி வைத்தது அப்படின்னு பார்த்தோம் இதுக்கடுத்து தமோகுணத்தில் ரஜஸில் ஒன்றாக கூட்டி வைத்தது வாயுக்கள் தமோகுணத்தில் ரஜோகுணத்தில் தனித்தனியை வைத்தது வாக்காதி கர்மேந்திரியம்னு சொல்லப்படுகிறது வாக்காதி கர்மேந்திரியங்கள் கர்மேந்திரியம் ஒன்று ஐந்து இருக்கிறது வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம்னு சொல்லப்படுகிறது வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்று ஐந்து இது ஐந்து தனித்தனியே இருக்கு இது வாக்குன்னு ஒன்று இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஆகாசத்தினுடைய இடமாக வாக்கு வந்து வசனிக்குது இப்போ நம்ம பேசுகிறோமே இது வந்து ஆகாசத்தினுடைய அம்சம் அப்படி இருக்கிறதுனால தான் அது சப்தம் வருது இது கர்மேந்திரியத்தை சேர்ந்தது வாக்குங்கிறது கர்மேந்திரியம் இதுக்கடுத்து பாணி அப்படின்னா பானினா கையின்னு அர்த்தம் கையை வந்து இடுதல் ஏற்றல் செய்கிறது கொடுக்குறோம் வாங்குகிறோம் இடுதல் ஏற்றல் எல்லாம் செய்கிறோம் இதுக்கு பேர் பாணின்னு பேர் பாணினா கை கையினால் செயல்படுறதுக்கு பேர் பாணின்னு இது வந்து வாயுனுடைய அம்சம் வாயுனுடைய அம்சம் இருக்கிறதுனால தான் கை செயல்படுது இதுக்கடுத்து பாதம் இருக்குது பாதம்னா காளுன்னு அர்த்தம் காளு காள் வந்து அக்னியினுடைய அம்சம் அக்னியினுடைய அம்சம் நல்லா இருந்தால் தான் காலு வந்து செயல்படும் எப்படி உட்காரது எந்திரிக்கிறது நடக்கிறது ஓடுறது எல்லாமே வந்து அந்த அக்னியினுடைய அம்சமாக இருக்கிறது காலு இந்த காலு வந்து உள்ளே உறுப்பாக இருக்கிறது அதுதான் பாதம்னு பேர் இந்த காலே வந்து பாத இந்திரியம் கிடையாது காலுக்குள்ளே ஒரு இந்திரியங்கள் இருக்குது சுக்கமமாக இருக்குது அது இருக்க போய்தான் நடக்க முடியும் உட்கார முடியும் எல்லாம் செய்ய முடியும் அது ரிப்பேராக போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது காலு காலு வாக்கில் இருக்கு ரிப்பேராக போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது நடக்கக்கூட முடியாது உட்காந்து இந்திரிக்க முடியாது இதெல்லாம் வந்து பாதத்தினுடைய இது அக்னியினுடைய அம்சம் இதுக்கடுத்து தண்ணினுடைய அம்சம் ஒன்று இருக்குது பாயு பாயுறுனா மழை ஜலத்தை கழிக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் பாயுறுன்னு பேர் மழத்தை கழிக்கிற உறுப்புக்கு பாயுறுன்னு பேர் இது வந்து தண்ணினுடைய அம்சம் அது நல்லா இருந்து வேலை செஞ்சாத்தேன் மழை ஜலமெல்லாம் கழிக்க முடியும் இல்லைன்னா சூக்குமமாக இருக்கக்கூடிய பாயுறு வேலை செய்யலைன்னா கர்ம இந்திரியத்தில் பாயூர் வேலை செய்யலைன்னா உபாதி வந்துடும் அப்போ பாயுறுங்கு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கடுறோம் இது வந்து தண்ணியினுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்கறோம் இதுக்கடுத்து உபஸ்தம்னு ஒன்று இருக்குது உபஸ்தம்னா சுகத்தை கொடுக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் உபஸ்தம்னு பேர் இது வந்து மன்னனுடைய அம்சம் மன்னனுடைய அம்சம் இது வந்து சுகத்தை கொடுக்குது ஆக வாக்கு பாணி பாதம் பாயுரு உபஸ்தம் வாக்குங்கிறது ஆகாசத்தினுடைய அம்சம் பாணிங்கிறது வாயுனுடைய அம்சம் பாதங்கிறது அக்னியினுடைய அம்சம் பாயுருங்கிறது அப் அம்சம் உபஸ்தம் மன்னனுடைய அம்சம் இது ந்த கர்மேந்திரியங்கள்னு பேரே கர்மேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு பேர் கர்மேந்திரியன செயல் கருவிகள்னு பேர் செயல்கருவிகள் இதனுடைய விரிவை நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம காணலாம் அடியேனையாள அருள்மே நீ சாற்றி படிமீது வந்த பரனே கொடிய நீன்று நன்னாதிமைப்பளவில் இங்க நே வீடெளித்த கண்ணா கடை போக கார் தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்தமிலா இன்ப தானாகுவானும் சரணாகுவானும்